சிவசாச்சாரியமியமா அஸ்மாச்சாரியே சுதிஸா ஆலயம் கருணாலயம் லோக்கிய பாஸ चैत्र्यत वंदे भगवपुन कारस्व वै ऋकारस्तर्त अ निरोति गुरतीय ईश्वरों गुरात्मे मूर्तिदिभागिने व्योम व्यात दक्षिणाूर्त नम ேணமேவிரேஷரும்சி விஷேமேவோசிர பூஷா விஷவே ஸ்வஸ் அரிஷ்டேமிஹோம் ஸ்ரீகுரு நமஹீ வோ இரண்டாவது முண்டகம் இரண்டாவது கண்டம் முதல் மந்திரம் ரெண்டு ரெண்டு ஒன் ஆஹாச்சரம் நாம மகம் அத்தன்மீஷ எதே சதசத் சதேயம் பரம் விஜாநாத் யத் வரிஷ்டம் பிரஜா நாம இப்படி கடந்து மெதுவா ஆறாவது ஆறு கண்டம் இருக்கிறது வந்து ஏழு கண்டம் இருக்குது சப்தத் ஏழு கான்டினட் இருக்குன் இங்க வந்து ஆறு காண்டினென்ட் இருக்கு ஆறு கண்டம் கண்டம் சொல்லாது ஓகே அதுல வந்து இப்ப நம்ம போர்த்து வந்திருக்கோம் அதாவது மூணு முடிச்சுட்டோம் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் கண்டம் முடிச்சு இரண்டாவது கண்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம முண்டகம் கண்டம் அியாயம் பகுதி சாப்டர் செக்ஷன் எப்படி வேணா போட்டுக்கோங்க ஓகே அதுல வந்து நாம இது வரைக்கும் வந்த பாதை பாதி கடந்துட்டோம் இப்ப நடுபாதையில் இருக்கும் இல்லையா இது வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல நின்னு இருக்கணும் சரியா வெரி இம்பார்ட்டன் பிளேஸ் இருக்கோம் சரி அதாவது இந்த கிளைமாக கொண்டு வருவாள் இப்படி காட்டிட்டே வந்து முக்கியமான சீன் காட்டுவோம் அந்த இடத்துல நம்ம அதுல வந்து முதல் முண்டக்க முதல் கண்டத்தில் அட்லீஸ்ட் ஒன்னு ஒன்னான ஞாபகம் வச்சுப்போம் எல்லாம் ஞாபகம் வச்சா கூட இம்பார்ட்டன் இருக்கிறதுலே இம்பார்டன்ட் எது அது ஒண்ண வச்சு அந்த கண்ட முழுக்க இவர்தம் பண்ண மாதிரி அது என்னேஷம் அக்ராஹியம் அந்த மந்திரத்தை மறக்கப்படாது து கண்டத்துல பனிரெண்டாவது ஸ்லோகம் மறக்கப்படாது அது என்ன பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயா அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது இப்ப கண்ட முண்டகத்துல பஸ்ட் கண்டத்துல ஒரு மந்திரத்தை அதிகமா எம்பசைஸ் பண்ணிடும் அது என்ன மந்திரம் பத்தாவது மந்திரம் ஓகே புருஷையே வேதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிரம் ஏதத்தியோ வேத நிஹிதம் குகாயாம் சக அவித்யா கிரந்திம் விகிரதி மந்திர இம்பார்ட்டன்ட் ஓகே அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் இன்னும் சுருக்கமா பார்த்தோம்னா சிருஷ்டி பிரகரணம் பார்க்கப்பட்டது அப்படின்னா என்ன இந்த சிருஷ்டி எப்படி வந்தது அப்படின்னு அந்த சிருஷ்டி வந்து பகவான் உபாதான காரணம் பிரம்மன் தான் காரணம் அப்ப இந்த சிருஷ்டி வந்து காரியம் ஒரு காரியம் காரணம் இல்லாம இருக்காது அதனால காரணம் இல்லாம காரியம் இல்லாதுன்னு அர்த்தம் நாம ரூபம் காரணம் மாத்திரம் இருக்கிறது அப்ப என்ன பிரம்மன் மாத்திரமே இருக்கிறது காரியம் ஒன்று இல்லை அப்படின்னு பாட்டோம் அப்போ எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க எல்லா அனுபவமும் என்ன அனுபவம் பிரம்ம அனுபவம் தான் தவிர அது வேறொன்றும் இல்லை அப்படி பண்றதா இருந்தா சத்தியம் பின்னணி இருக்கு சத் ரூபத்தில் இருக்கிறது அந்த பிரம்மன் எங்க பார்க்க முடியும் முடிச்சோம் அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது அந்த பிரம்மன் சத்து ரூபத்தில் இருக்கிற அந்த பிரம்மனை பார்த்து முடிச்சு கன்க்ளூட் பண்ணி வச்சோம் அந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது அது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பார்க்கிறோமோ அதுல சத் சத் அஸ்தி அஸ்தி இருக்கிறது இருக்கிறது அந்த இருக்கிறது மாறாம இருக்கும் எதெல்லாம் பார்க்கணும் அது இருக்கிறது ஓகே பொருள் மாறும் வஸ்து மாறும் அந்த பொருள்கள் மாறின்ண்டே இருக்கும் மாறாதது அந்த இருக்கிறது அஸ்திஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத மாத்திர பார்த்தோம் அது வந்து சத்து பிரம்மன் ரூபத்தில் என்ன ஸ்பெஷல் பண்ணினா அந்த சத்து எப்படி வந்து நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் சத்து ரூபமான அந்த பிரம்மனை எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஒன்லி ஒன் வே அது என்ன சித்து ரூபே ஆத்மா அப்ப சத்ரூபமான இருக்கிற பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெகக்னைஸ் பண்றதுக்கு சித்ரூப ஆத்மாவ பண்ணிண்டா போறும் அப்போ வேதாந்தனுடைய டெர்மினாலஜி என்ன அப்படின்னா சத்ரூப சத் பிரம்ம தது சித்து ரூப ஆத்மா ஓகே சத்ரூப பிரம்ம தது ஓகே சித்ரூப ஆத்மா இஸ் என்ன சொல்லாம் சோ இங்க சோ என்ன சொல்ல சத்து சத்துரூப பிரம்ம சித்துரூப ஆத்மா தது துவம் அசி தது ததுவம் அசி தத் வந்து எசன்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் ததுன்றது த எசன்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் ஓ எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே தொம் என்றது ஆஃப் யுவர் செல்ஃப் யூ ஒன்லி ஓகே அது என்னது கான்சியஸ் ரூபம் சைத்தன்ய சுரூபம் அப்ப எப்படி சொல்லலாம் ரெண்டுத்தி சேர்த்து ததேவ சித் சிதேவ தத்து ஓகே தத்து தான் சித்து சித்து தான் சத்து சைத்தன்யம் தான் பிரம்மன் பிரம்மன் தான் சைத்தன்யம் அப்படி இது வந்து நமக்கு உறுதியாயிடுச்சுன்னா இது இது confirm பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன நெக்ஸ்ட் கன்களூஷன் பண்ண முடியாது ஸ்திதிக்கு காரணம் நான் தான் இந்த சிருஷ்டிக்கு லயத்துக்கு காரணம் யாரு நான் தான் இது டைஜன் பண்ண முடியாது இது அண்ட புழுகு ஆகாச புழுகுமா இருக்கு ஓகே நான் தான் ஹோல் யூனிவர்ஸுக்கு காரணமா ஆமா நீதான் தான் காரணம் எப்படி இது எப்படி முடியும் இது வந்து இது இது வந்து அன்பிலீவுபிள் நம்ப நம்ப தகுந்த மாதிரியில நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை இதை நம்ப முடியவில்லை எத இந்த மாதிரி நான் தான் இந்த ஹோல் கிரியேஷனுக்கு நான் தான் காரணம் அப்படின்றது நம்ப முடியல ஓகே அதுக்கு வேதாந்தம் தத்துவம் இங்க வேதாந்தம் என்ன சொல்றது உபனிஷத்து டோன்ட் டோரி அதுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னா உனக்கு நம்பிக்கை வந்துடும் ஓகே இது எப்படி எப்படின்றது எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது அத சொல்லித்தாங்க அப்படின்னு இல்லையா எப்படி என்ன பார்த்து என்ன சொல்றீங்க நீங்க ஹோல் கிரியேஷன் நான் எங்க வீட்டுல நான் சொல்றது என் ஒய்ஃபே கேட்கறது இல்ல அப்புறம் நான் சொல்றது எப்படி இந்த ஹோல் கிரியேஷன் என்னதுன்னு சொல்றீங்களே கேட்காம இருந்து கிரியேஷன் அப்போ இது எப்படி ரொம்ப சிம்பிள் இந்த சொப்பன பிரபஞ்சம் இருக்கு இல்லையா இந்த கிரியேஷன் பண்றது யாரு நீப்பன பிரபஞ்சத்தில் உருவாக்கி அதுல வந்து அதுல சுக துக்கம் இருக்கிறது நீங்க சொப்பனத்தில் எப்படி இருக்கிறது சில சுகமா இருக்கிறது சில துக்கம் இருக்கிறது வெளியில எப்படி அதே போல இருக்கிறது வெளியில எப்படி திட்டு வாங்கிறோமோ திட்டு வாங்கிப்போம் வந்து வெங்கடா ஜலபதி பாலாஜி வந்து நிற்பார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம கனவுல வெங்கடா ஜலபதி அங்கே சில பேருக்கு துரதிருஷ்டும் அந்த கூட்டத்தில் நெரிச்சி தரிசன பண்ண முடியாம திருப்பதிக்கு போய் துக்கம் அடைஞ்சவெல்லாம் இருக்கான் திருப்பி கனவு காண முடியுமா திருப்பி நான் உட்கார்ந்து அந்த விட்ட இடத்துல இருந்து அந்த கூட்டத்தில் நெரிசி உள்ள போய் வாங்கணும் முடியாது அப்போ முடிச்சுட்ட வச்சுக்கோ அந்த கனவு டிசப்பெயர் எங்க டீச்சர் பேர் எங்கயா போயிடுறதா எங்க இப்ப வந்து லைட் எங்க இருக்கிறது இங்க இருக்கு இருட்டு எங்க இருக்கு லைட் ஆஃப் பண்ண இருட்டு இருக்கிறது இருட்டு இருக்க இடத்துல தான் லைட் இருக்கு லைட் இருக்கிற இடத்துல தான் இருட்டு இருக்கு எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு இப்ப லைட்டா இருக்கிறது லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டு இங்கே இருக்குதா இப்ப இருட்டுல லைட் இருக்கு என்ன அது போல ஹோல் பிரபஞ்சம் எங்க இருக்கிறது திருப்பி ஸ்வாகா மறைஞ்சது என்ன தான் தோன்றினது என்ன மறைஞ்சு அது போல தான் இந்த சத்து சித்து ஆத்மாவில இருந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ் டெவலப் ஆயிருக்கிறது சங்கராச்சாரியார் வந்து தன்னுடைய மனிஷா பஞ்சகம் இருக்கிறது அற்புதமான ஒரு டெக்ஸ்ட் அது மணிஷா பஞ்சகம் மணிஷா டிட்டர்மினா சொல்றது உறுதியா கன்ஃபார்ம் பண்ணி என்னுடைய முடிந்த முடிவு அப்படின்றார் மணிஷா மம மணிஷா என்னுடைய முடிந்த முடிவு என்ன என்ன முடிவு அப்படின்னா அவருடைய கன்குளூஷன் என்ன ஓகே சங்கராச்சாரியோட கன்குளூஷன் என்ன ஆதிசங்கருடைய பகவத் பாதரோட கன்குளூஷன் என்ன அப்படின்னு சொல்றாரு அவர் பல ஸ்லோகம் அஞ்சு ஸ்லோகம் சொல்ற அதுல ஒரு ஸ்லோகம் என்னன்னா பிரம்மைவாகமிதம் சகச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் சைத்த அவித்யா திரிகுணையாசேஷம் மாயா கல்பித்தம் இத்தம் எஸ்ய திருடாமதி சுகதரே நித்யே பரே நிர்மலே சண்டாலோஸ்து சது துவஜாஸ்து குருரித்தியேஷ மனிஷா மமா அவன் சண்டாலனாக இருக்கட்டும் அல்லது த்விஜன் துவஜன் யாரு பிராமணன் பிராமணனாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் இந்த ஞானத்தை உடையவன் எவனோ அவன்தான் என்னுடைய குரு அவனுக்குத்தான் என்னுடைய நமஸ்காரம் அவன் எந்த குளத்தில் இருந்தாலும் இருந்தான் இந்த ஞானத்தை அடையணும் எந்த ஞானத்தை அடையணும் சத்து சித்தாகி என்னிடமிருந்தே இந்த உலகம் முழுக்கம் தோன்றினது தோன்றி மறைகிறது அப்படி யாருக்கு இருக்கிறதோ அந்த ஞானத்துல உறுதியா இருக்கிறவர்கள் யாரோ அந்த ஞானத்தை கண்டுபிடித்தவர்கள் யாரோ அவர்கள் என்னுடைய மம குரு அப்படின்றார் அப்போ ஜாக்கிரத அவஸ்தல சொப்பன அவஸ்தல சுசுப்தி அவஸ்தில இருக்கிறது ஒரே தான் இப்பதான் நமக்கு என்ன அவஸ்தை இருக்கிறது மூட்டு அவஸ்த இருக்கிறது அந்த அவஸ்தில இருந்தா கூட யூ ஆர் த சைத்தன்யம் பிரம்மன் அப்படின்னு அப்படி யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் என்னுடைய மம என்னுடைய முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாரு அப்போ இதுல என்ன வர்றதுன்னா இப்ப நம்ம புது டாபிக் குள்ள இந்த இடத்துக்கு போகும்போது இந்த ரெவலேஷன் கால்ட் மகா வாக்கியம் இந்த முடிந்த முடிவுக்கு பேரு என்னன்னா அதுக்கு பேரு மகா வாக்கியம் மந்திரத்துல நாம என்ன சொல்லிருக்கோ அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணினார் பிரபஞ்சத்தினுடைய காரணமாகிய பிரம்மன் அனைத்தையும் அறிகின்ற அறிவு சைத்தன்யமாகிய அந்த ஆத்ம சைத்தன்யம் ஒண்ணு சோ இது கடைசி மந்திரத்தில் அறிமுகப்படுத்தினார் குருவானவர் சிஷியனுக்கு ஓகே இப்ப இந்த பத்தாவது மந்திரத்தில் மகா வாக்கியத்தை எலோபரேட்டா கொண்டு போறார் கொண்டு போய் இப்ப நாம் எடுத்து இந்த கண்டத்துல அந்த மகாவாக்கியத்தை எம்பசைஸ் பண்ண ஓகே அப்ப இந்த மகாவாக்கிய விசாரம் தாற்பரிய விச்சாரம் ஒரு நூலு பல விஷயத்தை பத்தி பேசும் நாம பல விஷயத்தை பத்தி பேசினா கூட சிலதை எம்பசைஸ் பண்ணிட்டே இருப்போம் நாளைக்கு வரும்போது அந்த புக்கை மறந்துடாத சொல்லுவோம் திருப்பி பேசிட்டே புக் வரும்போது மறந்துடாத திருப்பி அந்த புக்கில் பல கோணத்தில் அந்த சென்டர் தீம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ சென்டர் தீம் என்ன பண்றோம் அதை பண்ணணும் ஜோக் அடிக்கலாம் நடுவில் இருக்கிறது அந்த விஷயம் என்ன சொல்ல வரா அதை கண்டுபிடிச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இங்க வந்து நமக்கு இரண்டாவது கண்ட முழுக்கோ ரெண்டாவது முன்டக்கெண்டாவது கண்டத்துல டோட்டலா இந்த போர்த் கண்டியா இது கம்ப்ளீட் மகா வாக்கியத்தை பத்தி சொல்ல போறது ஓகே இந்த மகா மகா ஒரு வெரி பேமஸ் மகா தொடர் மகா சூப்பர் டிட்டர்ஜென்ட் வந்து மகா அப்படின்னு போட்டுருவான் மகா பேக்கெட் போட்டு பெரிய மகான் மகா வாக்கியம் பிக் மகானா பிக் ஓகே வாக்கியம்னா சென்டென்ஸ் பிக் சென்டென்ஸ் தத்துவ மசி பிக் சென்டென்ஸ் என்ன அர்த்தம் சொல்ல வேண்டிய வார்த்தை மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம் பெரிய வார்த்தையா இல்லை எல்லா விஷயமும் கலந்த அந்த இந்த சென்டென்ஸ் சொல்லக்கூடியவர் ஈக்குவேஷன் இருக்க ஈக்குவேஷன் சொல்லுவார் அது என்ன ஈக்குவேஷன் உலகத்துல வந்து பெரிய ஈக்குவேஷன் அதை விட பெரிய ஈக்குவேஷன் வந்து நம்ம சொல்றத கது துவம் அசி ஓகே ஹோல் யூனிவர்ஸ் நீ தான் அந்த பிரம்மன் அப்படி அதாவது ஜீாத்மா பரமாத்மா ஐக்கிய போதகா வாக்கியம் மகா வாக்கியம் ஓகே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய போதகா வாக்கியம் மகா வாக்கியம் அப்படி அர்த்தம் அப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே வாக்கியம்னா சென்டென்ஸ் ஓகே போதகம் டீச்சிங் என்ன டீச்சிங் ஐக்கியம் டீச்சிங் என்ன ஐக்கியம் ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு வேற யாரும் யாரும் இல்லை ரெண்டு வேற வேற கிடையாது அப்படி சொல்ற விஷயம் எதுவோ அதுக்கு பேரு மகா வாக்கியம் சித்ரூபே ஜீவாத்மனா சித்து ரூபே ஜீவாத்மனா சத்துரூபே பரமாத்மான ஐக்கியம் வர்த்தகே இன்னொரு தர சொல்ற மாதிரி சித்து ரூபே ஜீவாத்மனா சத்துரூபே பரமாத்மனச்ச ஐக்கியம் வர்த்தகே தசிய ஐக்கிய போதகம் எத் வாக்கியம் ததேவ மகாவாக்கியம் வாக்கியம் இது உச்சதே ஓகே அப்போ உபனிஷத்துல ஏராளமான மகாவாக்கியம் இருக்கிறது ஓகே ஆனா பிரபலமான வாக்கியம் மகா வாக்கியம் நாலு மகா தெரியும் ஓரளவுக்கு இங்க வந்திருக்கவங்களுக்கு இந்த சனிக்கிழமை கிளாஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு நாலு மகா வாக்கியம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்ல தெரியணும் ஓகே அப்பதான் இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு பாஸ் மார்க் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு போடுவான ஒவ்வொரு மகா வாக்கியம் மகா வாக்கியம் என்ன சாம்பிள் வாக்கியம் ஐத்திரேய உபனிஷத்துல பிரம்ம ஜானம் பிரஜானம் பிரம்மா பிரஜானம் பிரம்மா அந்த ஐத்திரிய உபனிஷத்து நம்ம எடுக்க போறதுல ஓகே அதுல என்ன வருது பிரக்யானம் பிரம்மா பலது இருக்கிறது ஒரு சாம்பிள் மாத்திரம் யஜுர்வேதத்தில் பல விதமான மகா வாக்கியம் அந்த யஜுர்வேதத்தில் பிரகதாரண்ய உபநிஷத்தில் வரக்கூடிய வெரி பேமஸ் என்னது அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் இல்லையா அது போல இது ஒரு சாம்பிள் அப்படி சொல்றது அதுக்கப்புறம் வெரி பேமஸ் மோஸ்ட் பாப்புலர் மகாபாக்கியம் இருக்கு அது எல்லா இடத்துலையும் தெரியும் அது சாமவேதத்தில் வர்றது சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர தது அசி அந்த சபரிமலை பதினெட்டு படி ஏறி அதுல பார்த்தா என்ன இருக்கும் தது அசி தத்துவம் ஓகே அந்த தத்துவ தான் மாலை போட்டு அந்த ஆசாமி நீ தான் அந்த சுவாமி அந்த ஐயப்ப சுவாமி யாரு நீ தான் அப்படி சொல்லிக் கொடுக்கிறது தான் அதனுடைய தாற்பயம் ஓகே சாமவேதத்தில் இருக்கிற வேர்டு சொல்றது அதுக்கப்புறம் அதர்வன வேதம் அதர்வன வேதத்தில் மான்டூக்கி உபனிஷத்தில் வரக்கூடிய பல விதம் அதுல ஒரு சாம்பிள் ஐயம் ஆத்மா பிரம்ம ஐயம் ஆத்மா பிரம்ம ஐம்னா இங்கிலீஷ் அயம் இல்லை ஐ ஆம் இல்லை ஐம்னா இந்த ஆத்மா தான் அந்த பிரம்மன் ஓகே அப்படி சொல்லணும் ஓகே பிரஜானம் பிரம்மா பிரஜானம் என்ன பிரஜா உனக்கு பிரம்மன் ஓகே அப்படி டீச் பண்றது அகம் பிரம்மாஸ்மி நான் தான் அந்த பிரம்மன் தது அசி சோ அது நீ தான் அது இது குரு உபதேசம் சொல்ற வார்த்தை ஐம் ஆத்மா பிரம்ம அந்த ஆத்மாதா பிரம்மன் அப்படி சொல்றேன் இந்த நான்கு மகாவாக்கியம் மாத்திரம் இல்ல நாலாயிரத்துக்கு மேல மகாவாக்கியம் இருக்கிறது ஓகே இந்த ரெண்டாவது கண்டத்துல ரெண்டு ரெண்டுல முழுக்கவே மகா வாக்கியம் ஒளிஞ்சு இருக்கிறது நிறைய மகா வாக்கியம் சொல்ல ஓகே அத்தனை மகா வாக்கியம் இருக்கிறது அப்போ இங்க தத்துவ மசின்றது இருக்கிற பிளஸ் பாயிண்ட் சொல்லுங்க அதே சமஸ்கிருத்தல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் இருக்குங்களா அதனால புத்திஜீவிகள் வந்து இந்த வார்த்தையை வச்சு விளையாடி நேரத்தை போக்கிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து தாற்பயம் தான் முக்கியம் இருந்தாலும் யாராவது நம்ம குழப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது ஆச்சாரிய இப்படி எடுத்து கொடுக்குறார் என்ன கொடுக்குறாரு தத்துவசி துவம் அசி பஸ்ட் இன்டர்பிரிக்கலாம் இருக்கிறாய் அப்படி முதல் அர்த்தமாக என்ன சொல்லலாம் இந்த துவம் வந்து சபிக்ஸ் ததோட சபிக்ஸ் ஓகே எப்படி பண்ணலாம் சஃபிக்ஸ் என்ன ஆடிங் நவுன் அப்ச் நவுன் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு வந்து மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் விரட்சத்துவம் புருஷத்துவம் ஸ்திரீத்துவம் அப்படின்னா என்ன நஸ் உமன்னஸ் இல்லையா அப்படி சொல்றது அது அப்படி அதுக்கு பேரு சஃபிக்ஸ் பேர் ஓகே முதல் வாக்கிய பிரகாரம் சொன்ன தத்துவம் ரெண்டா பிரிச்சா தது அதுவாக இருக்கிறாய் அர்த்தமாகிறது செகண்ட் லெவல் பிரிச்சம் தத்துவம் சேத்துண்ணோம் தத்துவம் அப்படிச்சிதல்ற எடுத்து கூடாது இது அப்படின்னு நீ போற போக்குல அங்க யாராவது வருஷமா சொன்ன ஒரே நிமிஷம் போயிடும் தத்துவ போதம் சொல்றோம் அங்க தத்துவ போதல தத்துவம் போதம் சொல்லக்கூடாது அங்க வந்து ரியாலிட்டி ஓகே ரியாலிட்டி போதகா அது வந்து சொல்லிக் கொடுக்கிறது அதனால இங்க தத்துவம் முண்டகத்தில் கண்டத்தில் மகாக்கிய விம்ரமாத்மா ஜார சொல்லது அதாவது தாரிய உபனிஷத்துல வந்து மழை வருது சிருஷ்டி வருது இது பஞ்சீகரணம் வருது ஏகப்பட்ட விஷயம் சொல்லும் எல்லா விஷயத்திலையும் அதெல்லாம் சைட்ல இருக்கும் முக்கியமா பாயிண்ட் அதை நம்ம புடிச்சுக்கணும் ஓகே அதனால இந்த இரண்டாவது கண்டத்தில் இருக்கிற முதல் மந்திரத்தில் சில உபனிஷத்தை ஜீவாத்மா பத்தி சில இடத்துல வந்து பரமாத்மா பத்தி விளக்கம் சில இடத்துல ஜீவாத்மா பரமாத்மா மிக்ஸ் பண்ணி விளக்கம் இந்த முண்டுக உபநிஷத்தில் என்ன பண்ண போறதுன்னா ஒரே மந்திரத்தில் ஜீவாத்மா பரமாத்மாவே மிக்ஸ் பண்ணி விளக்கி ரெண்டையும் ஜாயின் பண்ண அது இந்த முண்டகோப்பிஷத்துல யாரு நான் நான் ஆகிய இந்த ஜீவாத்மாரூபம் என்ன அதனுடைய என்ன இல்லையா என்னுடைய நேச்சரை ஏன் கேட்கறீங்க அது சொல்ல முடியாது அசிங்கமா இருக்கும் அது இல்ல அது அகங்காரத்துடைய நேச்சர் நீ சொல்லிட்டு இருக்கிய அந்த நேச்சர் வந்து அகங்காரத்துடன் உண்மையிலேயே உன்னுடைய நேச்சர் என்ன அப்படின்னா இங்க உபநிஷத்து சொல்றது முதல் வார்த்தை அழகான வார்த்தை ஆவி ஆவியா தமிழ் ஆவி கிடையாது சமஸ்கிருத ஆவிதா தமிழ் ஆவி வந்து ஆவியும் கிடையாது பூத்தமும் கிடையாது பண்ணுவா அந்த நீராவியா ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிச்சியா ஆவி நீ பிடிக்கலாம் சில ஆவி உன் பிடிக்கும் அந்த ஆவி பண்ணுன்னா இந்த குணசீலத்துக்கு போனோம் கதவை சாத்திடுவான் போறீங்களா உள்ளரை அப்படி தலை விரிச்சுன்னு போட்டுக்கோம் இப்ப நம்ம பெறவன் கூட்டிட்டு போ போற ஒரு கோயில் இருக்கு சொட்டானி கரையில போனா அதாவது இப்படி ஓடும் திடீர்னு நம்மளை பார்த்து இப்படி ஓடி வரும் திடீர்னு சிரிக்கும் இப்படி அதெல்லாம் வேற ஒரு ஆவி உள்ள பூந்து இருக்குன்னு அர்த்தம் அத வந்து இதுல ஆணி வச்சு அடிப்பான் பண்ணுவான் ஆவி இதுக்கா நீராவி அதனால ஆவி பிடிச்சா ஆவி பிடிச்சா கரெக்ட் ஆவி ஒண்ணு புடிச்சுடுத்தான் அப்படின்னா வேற அர்த்தம் இங்க அந்த ஆவி எல்லாம் கிடையாது நீராவிங்க சமஸ்கிருத்த ஆவினா லிட்டரலி மீனிங் என்ன ஜோதி பிரகாசம் லைட் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பிரகாசியம் செல்ஃப் ஜீவாத்மா சைத்தன்ய ரூபேன ஜீவாத்மா அகம் நான் எப்படிப்பட்டவன் சைத்தன்ய பிரகாச சுரூபம் சாட்சி சைத்தன்ய பிரகாச சுரூபம் அது வேறே அப்போ லைட் இந்த ஜோதி வந்து நம்மளுடைய ஊர்ல ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே மகர ஜோதி எங்க எப்ப தெரியும் மகர ஜோதி எப்ப தெரியும் தை மாசம் ஓகே சத்திய ஜோதி தெரியுதயா நித்திய வாழ்வு புரியுதயா சாஸ்தாவாலயம் தெரியுதயா சம்சாரம் எல்லாம் நீங்குதயா அந்த ஜோதி தெரிஞ்சுத்துனா சம்சாரம் போயிடும் வரும்போதே சம்சாரத்துல வந்தா நைத்தியங்கா போட்டுட்டு ஒய் அந்த தத்துவமசி படிக்கல பாக்குறதே இல்லை நான் ஒரு நாற்பது வருஷம் குருமார் ஒருத்தர் வந்து கேட்ட தத்துவ மசி தத்து பத்தின்னு வளராத ஏதா பகவான் இருக்கா அதனால சரி பகவான் தான் இருக்கட்டும் அதனால தத்துவமசி புரியணும் அப்பதான் சக்தி ஜோதி தெரியுது அந்த ஜோதி தெரியணும் அப்போ சைத்தன்யதா ஜோதி எவிடண்ட் ஓகே இங்க வந்து இந்த லைட் சொன்ன உடனே நம்ம ஆளு உடனே மிஸ்டேக் பண்ணிடுவான் ஊ ஆத்ம ஜோதி இந்த போட்டோல்லாம் ஜோதி தெரியும் பிரகாசிக்கிறதா பிரகாசிக்கிறது அதனால இது வேற நமக்கு வந்து இந்த சினிமாவில் காட்டிடுவான் அப்படி ஜோதி வரா மாதிரி வந்து இப்படி காட்டிடுவான் அப்புறம் இவர் இறந்த பிறகு இந்த ஜோதி இப்படி போற மாதிரி காட்டுவான் ஆமா இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நீங்க பாத்தீங்களா இல்லையோ நான் வந்து அதை அப்படியே நம்பிட்டு இருந்தேன் இப்படி இப்படி போகும் போல இருக்கும் எங்கேயோ இடத்துல போகும் அதான் இந்த ஆத்மஜோதி அப்படியே பெருமாள் போய் அந்த ஜோதியில அப்படி கலந்துரும் ரெண்டு ஜோதி இப்படி போய் அப்படி அந்த ஜோதியில கலந்துரும் ஆத்மஜோதி ஆத்மஜோதி தியானம் இதுக்கு பேரு ஆத்ம ஜோதி தியானம் ஓகே பிரகாசம் ஓகே அதனால நான் வந்து பிராணி ஹீலிங் போயிருந்தேன் நான் அங்க வந்து அந்த அங்க ஒருத்தர் விளக்கிட்டு இருந்தார் அதை கிட்ட சுஷ்மான ஒரு அம்மா அது லைட் எல்லாம் ஜோதி எல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேரு பிரிஸ்டிஜி இஷ்யூ வருமான கேட்டுட்டே வந்தாங்க உங்களுக்கு ஜோதி தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் ஜோதி தெரியல அப்படின்ட்டே நான் என் பக்கத்துல இருந்த டாக்டர் உட்காந்து எனக்கு ப்ளூ கலர்ல தெரிஞ்சது டாக்டர் நமமாவே உங்களுக்கு தெரிஞ்சுதா சொமாருங்க எல்லாரும் ஜோதி தெரிஞ்சு சொல்றாங்க அவங்க ஒரு மாயாச்சால தெரியும் எல்லோ லைட் தெரியும் ஷார்ட்டா தெரியும் தெரியும் ஆனா அந்த ஜோதி ஆத்ம ஜோதி இல்ல எந்த ஜோதி வேணா தெரியட்டோம் அந்த ஜோதி அந்த ஜோதி மலையில இருந்து தெரியும் நீங்க சத்திய ஜோதி இங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் பாத்திருக்கேன் நேரத்துல வந்து அப்படி உள்ளறைக்கும் பாரு சபரிமலை கூட்டத்தில் மகர ஜோதி அந்த காந்தமலைக்கு குரல் வரும் அப்படி காந்தமலை ஜோதி அப்படி ஒரு ஜோதி பார்த்துட்டா இருக்கும் இந்த ஜோதி இப்ப தெரிஞ்சிருக்கு புரியல இந்த ஆத்ம ஜோதி எனக்கு இருதயத்தில் ஓட்ட போட்டு உள்ள பல்பு எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஜோதி இப்படி தெரியறதுக்கு பிரகாஷு எல்லாம் ஒண்ணும் கிடையாது குருஜி எனக்கு ஜோதி தெரிஞ்சது நான் இப்ப என்ன செய்யிட்டோம் சுச்சி ஆஃப் ஆக சொல்ல தெரிஞ்சுன்னா தெரிஞ்சுடுத்துனா யாருக்கு தெரிஞ்சது ஜோதி தெரிஞ்சது சொல்றீங்களா யாருக்கு தெரிஞ்சது தெரிக்கிற ஆள் அவன் தான் ஆத்ம ஜோதி தெரிஞ்சுக்கிறோதி ஆத்ம ஜோதி கண்ண ஒரு இப்படி பிரசஞ்சு லைட் போகும் லைட் இப்படி போகும் அதை விட ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்ற மாதிரி நிக்க வச்சு அந்த பக்கம் பாரு படரில் ஒரு அடி விட்டு பிரகாசிக்கும் பாரு லைட் மின்னாம் லைட் ஓகே அதனால ஆவியாவது லைட் ஆகுது யாரு இதெல்லாம் அறிஞ்சுக்கிறானா அவ அறிவு ஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் சித் ஸ்வரூபம் இதை விட்டுட்டு இங்க இங்க வந்துட்டே வந்து இன்ன் இருக்குது உள்ளட் பிரகாசம் இதெல்லாம் எல்லாமே எது விளங்க வைப்பதோ விளக்கு ஓகே விளங்க வைப்பதெல்லாம் விளக்கு ஓகே ரைட்டா அப்போ ஒவ்வொரு புலன்மே லைட் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ் கூட லைட் தான் சென்ஸ் ஆர்கன் இப்ப கண் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண் வந்து கலர்ஸ் ஃபார்ம்ஸ் எவ்ரி பிரகாசப்படுத்துவது பிரகாசப்படுத்துவது மீன்ஸ் அந்த விஷயத்தை விளங்க வைப்பது விளக்கு ஓகே விளங்க வைப்பது விளக்கு அது இப்ப வந்து அதனால விலங்க வைக்கிறது மஞ்சள் கலர் எனக்கு விளங்க வைக்கிறது அதுதான் இல்ல கண்ணுலயும் லைட் வருமா கண்ணுல லைட் வருமா நீனையா நீ ராத்திரியில மினுக்கு மினுக்குன்றதுக்கு இல்ல நீங்க ரோட்ல போனீங்கன்னா மாடு வரும் மாடுக்கும் காட்டுள்ள புலிக்கு அந்த டார்ச் லைட் இருக்கும் அடிட்டிக்கும் அப்படி நம்ம கண்ணுக்கு கிடையாது இது சாதாரண கண்ணு தான் அவர் கண்ணுல ஒளி அழிக்கிறது டால் அடிக்கிறது அப்படி நம்ம எதுவாது தன்னை தன்னை தவிர ஆத்ம ஜோதி தவிர மீது எல்லா ஜோதியும் பாக்குறது எல்லாத்தையும் பிரகாசிக்கப்படுத்துறது காது வந்து என்னது கேட்டு பார்த்தையா கேட்டு பார்த்தையா அப்படி இது கேட்கறத பிரகாசப்படுத்துறது ஓகே அது மூக்கு வந்து முகர்ந்து பார்த்தாயா அப்புறம் வாய் என்ன சொல்றது பேசி பார்த்தாயா அவங்க கேட்டு பார்த்தையா அந்த கேட்டு பார்க்கறது வரை இங்க கேட்டு பார்க்கிறது வேற அவங்க கேட்டு பார்த்தியா கொடுத்தானா இல்லையா அந்த கேட்கறது வேற கேட்டுதா கேட்டு பார்த்தியாது இதெல்லாம் ஞானத்தை கொடுப்பது எதுவும் விளங்க வைப்பது எதுவும் பேர் விளக்கு லைட் அப்படி சொல்லலாம் சான்றோருக்கு எது விளக்கு சான்றோருக்கு விளக்கு பொய்யா விளக்கே விளக்கு பொது உல என்ன சொல்றது அந்த விஷயத்தை வாட்சை வாயம் ஜோதி ஜோதி சொல்றது வாக்கு ஓகே எப்படி வாக்கு ஜோதி ஆகும் அப்படின்னா இப்ப திடீர்னு எல்லாம் இருட்லயா இருக்கு வந்து பிரகாசம் அப்ப வாக்கு வந்து பிரகாசிக்கும் ஓகே வாக்கு ஒரு லை பிரு பிராலும் பொ இருந்தாலும் your mind off-white வர் முடியுமா வீணை வந்து ஆஃப் ஆயிடுச்சு மனசு ஆஃப் ஆயிடுச்சுன்னா எல்லா லைட் ஆஃப் ஓகே அப்போ மனசு இந்த சன் லைட் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது பிராசிக்கிற கண் பிரிக்க இந்த புரிய எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கிறது கீழே இருக்கு ஓகே मेन सूची मनवलीष ज्योति ल्योति्य श्रोत्र मनसो मनोयते युद्ध वाचोगचम सवु प्राणस्य प्राण सक्षुष सक्षुद कणोड कण காதோட காது மூக்கோட மூக்கு பிராணனுடைய பிராணா அப்போ இந்த வாக்கோட வாக்கு எது அந்த ஆத்மஜோதி ஓகே அதனால அல்டிமேட் லைட் எதற்கு ஜோதி அதனால அந்த சைதன்யம் கான்சியஸ்னஸ் தான் ஆவிகி ஆவிகி தான் ஸ்வயம் பிரகாச சைத்தன்யம் செல்ஃப் எவிடென்ட் கான்சியஸ்னஸ் ஓகே இது ஆவிகி ஒரு வார்த்தையில இது போரும் நினைக்கிறேன் சைத்தன்யம் இல்லைன்னா நீ ஒரு ஞானம் கூட சித்திக்காது சோ, அப்போ எல்லா ஞானம் இருக்கு ஓகே சப்த் சப்தம் இருக்கிறது இருக்கிறது சரியா அது போல சப்த ஸ்பரிஷ எல்லாத்துக்கும் ஒண்ணு பேசிக்கா இருக்கணும் அது என்ன சைத்தன்யம் சைத்தன்யம் சைத்தன்யம் எவிடன் கான்சியஸ்னஸ் எவிடெண்ட் ஓகே அதனால இப்ப வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ டிஸ்மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து இங்க பாருங்க லைட்னால எல்லாரும் தெரியுது இல்லையா எல்லாரும் தெரியுது அதனால லைட் அப் இருக்கிறது ஓகே பிரகாசம் இருக்கிறது பிரகாஷம் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுக்கிறோம் சரி அப்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டான் மீதி இருக்கிறது என்ன டியூப் லைட் மீதி இருக்கிறது டியூப் லைட் இப்படி ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணுவான் என்ன பிராக்டிஸ் பண்ணுவான் என்ன பிராக்டிஸ் பண்ணுவானா இந்த எண்ணங்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டும் வச்சுக்கோ எண்ணத்தை எல்லாம் பிரகாசம் பண்றது அந்த சைத்தன்யம் அப்ப எண்ணங்கள்லாம் எடுத்துட்டான் மீதி இருக்கிறது என்ன அந்த பிரகாசம் மாத்திருக்கிறது ஓகே அப்படி யாரு முயற்சி பண்றானோ அந்த பிரகாசத்தை பார்க்கிறதுக்கு அவனுக்கு பேரு டியூப்லைட்டு பேரு பார்க்கிறான் சைத்தன் சொல்லிட்டு இருக்க திருப்பி போய் தப்பா போய் அந்த லைட் பிரகாச லைட் அதெல்லாம் நிறுத்தம் இதெல்லாம் ஒண்ணு நடக்காது அந்த லைட் ஆத்ம சைத்தன்யத்தை பிடிக்கவே முடியாது ஒரு நாளும் பிடிக்க முடியாது அதனால பாவ பாவ சாட்சி சைத்தன்யம் பாவா பாவ பாவா பாவ என்ன அர்த்தம் பாவ அபாவ பாவ அபாவ சேர்த்து சொன்ன என்ன அர்த்தம் பாவா பாவ சாட்சி சைத்தன்யம் அப்போ பிரசன்ஸ் ஆஃப் என்னெல்லாம் பிரசன்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் பிரகாசிக்க செய்யறது லைட் ஆத்ம சைத்தன்யம் இதெல்லாம் நீங்க பிரசன்ட்ல இருக்கிறதோ அதெல்லாம் ய்தான் பிரிக்க சப்போஸ் ஆப்சன் ஒண்ணு ஆத்ம சைத்தன்யம் ஓய்வே கிடையாது இருக்கிறது அதனால பிரகாசமா சொல்றது மறக்க முடியாதது அது என்ன பிரதிபோத விதித்தம் மதம் பிரதிபோத விதித்தம் மதம் ஒவ்வொரு எண்ணத்திலையும் இருக்கிறது என்ன பிரம்ம ஜானம் தான் இருக்கிறது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிரம்ம அனுபவம் ஓகே உன்னுடைய துக்க அனுபவம் கூட பிரம்ம அனுபவம் சுக அனுபவம் கூட பிரம்ம அனுபவம் தான் அதனால ஜாக்கிர சுஷுப்தி ஸ்புடதராபே ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிறது எது சம்பித்து அந்த சைத்தன்யம் தான் உபநிஷ சொல்றது அதுக்கு பேரு சந்நிகிதம் வெரிவிடன்ட் அப்போ இந்த எவிடன் எங்க வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னா அது எங்க போய் ரெக்கனைஸ் பண்றது குகாச்சாரம் பிரசித்தம் பிரசித்தம்னா வெரி பாப்புலர் பிரசித்தம்னா வெரி பாப்புலர் நாம இங்க நாம போட்டுக்கிறது நாம மீன்ஸ் பிரசித்தம் வெரி பாப்புலர் என்ன பாப்புலர் குகாச்சரம் மைண்ட் குகா மீன்ஸ் மைண்ட் சரம் மீன்ஸ் மூவிங் சஞ்சரிப்பது அப்போ குகா மீன்ஸ் ஹிருதயம் மனசு சஞ்சரிக்கிறது இந்த ஆத்ம சைத்தன்யம் எங்க சஞ்சரிக்கிறதா இந்த கான்சியஸ் கான்சியஸ் இருக்கிறது மைண்டில் இருக்கிறது சர்வ விரத்தினாம் சாட்சி ரூபேன குகாயாம் சரதி காச்சரம் ஓகே இன்னொரு தர சொல்றாங்க சர்வ விருத்தி நாம் சாட்சி ரூபேன குகாயாம் சரத்தி வர்த்தத்தே இது குகா குகாச்சரம் ஓகே அப்போ மனசில் இருக்கின்ற எழுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் எது சாட்சி சைத்தன்யம் தான் ஓகே ஒவ்வொரு எண்ணமும் பிரைட்னஸ் கிடைக்கிறது அதனுடைய ஆதாரம் எங்க இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது சைத்தன்யம் இருக்கிறதுக்கு அங்க சைத்தன்யம் இருக்கிறது என்ன பிரூஃப் இல்லையா இங்க லைட் இருக்கிறதுக்கு என்ன பிரூஃப் இங்க லைட் இருக்கிறதுக்கு என்ன பிரூஃப் என்ன பிரூப் பார்த்தாலே தெரியுது அதனால பெருசா பிரூஃப் ஒண்ணும் தேவையில்லப்பா இந்த புக்கு எதனால தெரியுது எனக்கு எல்லா உங்களுக்கு புக்கு எல்லாம் தெரியுது இல்லையா தெரியுது இல்லையா புக்குல ஏதாவது ரேடியம் வச்சிருக்கீங்களா radiant ரேடிய புக் இந்த எழுத்தான் ஏன் தெரியுது ஓகே அப்போ சாட்சி எனி தாட் எவ்ரி தாட் எவ்ரி is equal to evident எவிடன் சாட்சி சைத்தன்யம் தாட் எல்லாம் இல்லைன்னா ஆப்சன்ட் தாட் ஆப்சன்ஸ் ஆஃப் தாட் என்ன சொல்ற ஆள்ாட்சி சைத்தன்யம் ஓக வினஸ் அதனால இவர் பண்றது எது கான்சிய அப்போ கான்சியஸ்னஸ் இருக்கிறது ஆல் பர்வை அது எல்லா இடத்துலையும் சோ இது வந்து ஒரு நாளும் நீ அத வந்து தனியா சைத்தன்யத்தை பிடிக்க முடியாது சைத்தன்யத்தை கான்சியஸ்னஸ் ஏதாவது ஒரு விதத்துல அதை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்க முடியாது ஏ அந்த புவர் சைத்தன்யம் நீ ஓகே அந்த சாட்சி சைத்தன்யம் யாரு நீ தான் அதனால நீ போய் இன்னொன்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால இப்போ தியானம் பண்ணினா கிண்டல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கலப்பா தியானமே சொல்லப்படுறது உபனிஷத்தை அதுக்கு பேர் நிதித்தியாசன தியானம் ஓகே அந்த ஆத்ம சைத்தன்யம் அந்த ஆத்ம சைத்தன்யம் அகம்னு ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு பேரு மெடிடேஷன் அத ஒரு ஆப்ஜெக்டா நீ பார்த்து மெடிடேஷன் பண்ணா முடியாது ஒரு நாள் முடியாது இமேஜினேஷன் விஜுவலைஸ் பண்ணு பிரில்லியன் லைட் மாதிரி வரும் ப்ளூ லைட் வரா மாதிரி பண்ணு அப்படி நீ ஆத்ம சைத்தன்யத்தை புடிச்சு அது தப்பு ஓகே எங்க சொல்றோம் குகாச்சாரம்னா ஹிருதயத்தில் மனதினுள் சஞ்சரிக்கின்றது ஓஹோ சஞ்சரிக்கிறதாக்கும் அப்ப ஆத்மா சைத்தன்யம் சஞ்சரி எது சொன்னாலும் தப்பு சஞ்சரிக்கிறது ஓகே அதனால சங்கர் இங்க ஹெல்ப் பண்ற சீமிங்லி மூவிங் நாட் நஜமா இப்ப சன் மூவிங் எப்படிதான் seemingly moving நிஜமா மூவ் தான் நிஜமா மூவ் ஆகுது ஓகே பட் அது நாட்டு ரெலவெண்ட் அது ஓகே ரெலவெண்ட் ஆகாசம் மூவிங் ஆகாசம் மூவ் ஆகுமா ஒரு நாள் மூவா ஏன் மூவ் ஆகுது ஆகாசம் ஏன் மூவ் ஆகாது எல்லா இடத்துல இருக்கும் பாருங்க பாட்டுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு ஓகே இருக்கா இல்லையா பாட்டுக்குள்ளர் ஒரு ஆகாசம் இருக்கு இல்லையா பாருங்க Part, Part, Part, Part, Part, No moving. Free, You are conscious, All providing. Okay, All providing, Consciousness in the table, Also consciousness. Part also consciousness. Right? Why do you know இடத்தை விட்டு எது பண்ண காலி ஆச்சு அப்படி சொல்றே அப்ப நீ இருக்கிறதே ஆகாசம் எதெல்லாம் பார்க்கையோ அங்க ஆகாசம் இருக்கு ஆகாச பார்க்கிறதுக்கு என்ன செய்யணும் கண்ணை தொடர்ந்து எதெல்லாம் பார்க்கையோ அதெல்லாம் ஆகாசம் ஸ்பேஸ் எப்படி தெரியுது இது ஸ்பேஸ் இது நகர்த்தா ஸ்பேஸ் ஸ்பேஸ்ல தான் இருக்கிறது தான் சில வார்த்தையில திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு லைட் போட்டு வைங்க என்னைக்காவது லைட் எரியும் அதனால மூவ் ஆக முடியாது கான்சியஸ் அந்த சைத்தன்யம் எங்க இருக்கிறது எல்லாமே சைத்தன்யம் தான் ஆத்ம சைத்தன்யம் ஓகே எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் இல்லாம நீ எதையும் சொல்ல முடியாது ஓகே அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்றது எது சைத்தன்யம் நீ கண்ண மூடின்னு வச்சுக்கோ அண்ட சராச்சரங்கள் ஏழு லோகத்தை தாண்டி அங்க ஒரு லோகத்தை இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா என்ன சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ஓகே இவரது கான்சியஸ்னஸ் தான் எல்லா இடத்துல இருக்கிறது அது வந்து விருத்தி ரூபத்தில் இருக்கிறது ஓகே அதனால சோ இங்க அபி குக்காச்சரம் இஷ்யதே ஓகே இது எப்படி பண்றது கான்சியஸ்னஸ் அச்சரம் நாச்சரம் அபி குகாச்சரம் இஷ்யத்தை இந்த கான்சியஸ்னஸ் தான் நமக்கு இது எல்லா இடத்துலையும் லைட் அப் பண்ணிட்டு இருக்க கான்சியஸ்னஸ் இது இப்ப நம்ம சாதாரணமா நான் என்ன சொன்னு அன்னைக்கு ஒரு கிளாஸ்ல சோ சாதாரணமா ஹோமா இந்த இதுல போயிட்டு இல்லையா அன்கான்சியஸ் சொல்லுவான் ஹோமா ஸ்டேஜ் போயிட்டான் அன்கான்சியஸ் அப்பட்டமான தப்பான வார்த்தை அது கான்சியஸ் எப்பயும் இருக்கும் டெட் பாடியில் கான்சியஸ்னஸ் இருக்கிறது என்னன்னா புரிஞ்சுக்கோ டெட் பாடி ஆல்சோ கான்சியஸ்னஸ் எது மாதிரி டேபிள் இருக்க மாதிரி எப்படி சொல்ற இங்க தான் தகராறு எங்க இருக்கிறது இங்க இருக்க இல்லையா இதுல ஆகாச இருக்க இல்லையா ஆகாச வத்து கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் ஆகாசத்தையும் தாங்கின்றது எது சைத்தன்யம் புரிஞ்சுங்க இப்ப இவரை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க என்ன இமேஜினேஷன் ஆகாசம் வச்சுக்கோங்க ஆகாசம் தான் எல்லாத்திலையும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆகாசத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆகாசம் அந்த ஆகாசத்தை தாங்கின்றிருக்கிறது சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அதனால சித்தம்பரம் சித் அம்பரம் வெட்டவெளி அந்த வெட்ட வெளி தாங்கின்றது சித்து சைத்தன்யம் சித் அம்பரம் அம்பரம்னா வெட்டவெளி ஓகே ஸ்பேஸ் அதையும் தாங்கி இருக்கிறது எது சித்து அப்ப ஆகாசம் ஆகாசம் ஆல்சோ கண்ட்ராக்ட் எக்ஸ்பேண்ட் தெரியுமா உங்களுக்கு அது ஐன்ஸ்டீன் லாது ஓகே அது இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவன் ஒருத்தர் தான் ஒத்துருக்கா கண்ட்ராக்ட் அண்ட் தியரிக்கிறது விஷயம் சொல்லிட்டு நம்ம பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது வெரி டிஃபிகல் உலகம் முழு விதிர்ச்சி போயிருக்கா என்ன சொல்ல வர எஸ் எல்லாமே கான்சியஸ் ஒடுங்கிறது கான்சியஸ்ல இருந்து வெளியோடு மேனிபெஸ்ட் அன் மேனிபெஸ்ட் எவ்ரிதி ஒரு சர் வந்து ஒரு கம்பியூட்டர்ல வந்து சர்ஃபேஸ் என்னெல்லாம் வந்து போறது நாம ரூப சவுண்ட் என்னன்னா வந்து வராத அது போலதான் இந்த கான்சியஸ் எல்லா அகில பிரபஞ்சமும் சர்வ பிரபஞ்சம் சர்வ பிரபஞ்சம் எக்ஸப்ட் ஆகாசம் சொல்லுவியா சொல்றது யோசிக்க வேணு பிரளைய காலத்தில் ஒடுங்கிறது ஆல் யூனிவர்ஸ் காலத்தில் ஒடுங்கிறது அர்த்தம் இன்க்ளூட் ஆகாசம் ஆல்சோ இவர் அன்மேனிபெஸ்ட் திருப்பி மேனிபெஸ்ட் இந்த மேனிபெஸ்ட் அன்மேனி சொல்றது மூவிங் அதனால அன்கான்சியஸ் சொல்லக்கூடாது பர்சன் சொல்ல என்ன சொன்னா அவனுக்கு மைண்ட் வந்து குளோஸ் ஆயிடுச்சு ஓகே அவேர்னஸ் ஆஃப் மைண்ட் ஆப்ஸ் நம்ம இங்க பேசும்போது ஆப்சன் ஆயிடுமே இப்ப ஆப்சன் ஆஃப் மைண்ட் இருக்கா இல்லையா இந்த வார்த்தையை சில பேருக்கு காதல் விழாது அப்படி இருக்கா என்ன சொன்னீங்க இது வரைக்கும் இந்த ரெண்டு வார்த்தை தான் பார்த்தோம் மாத்திர பார்த்தோம் மீதி என்ன சொல்றது இந்த உபநிஷத்தை நம்ம அடுத்த ம் பூர்ணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணமேவிஷே ஹரிஹீ ஓம் ஸ்ரீகுரு நமஹி ஓ